ீிாமமூிகிகேந்திரைபாயசூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷிகாபி நமா ஸ்ரீதத்தம் ஹியதூத்தீராமிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் smi அஸ்மூரு சனோஸ்மி sarvam சாாா் யமே விமே மேவெக ஓ brahma விதிய சம்பிரதாயோ வம்ச ரிஷிபியோ மஹோ namo குருபிய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 கட்டோபனிஷத் முதல் அத்தியாயம் மூன்றாவது வள்ளியில் இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் பார்க்க போகிறோம் ஏற்கெனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் பிப்ரவரி மாதத்தில் ஒரு கேம்ப் நடந்தபோது முதல் அத்தியாயத்தினுடைய முதல் ரெண்டு வள்ளி மந்திரங்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் அதனுடைய சாரத்தை ஞாபகப்படுத்துகிறேன் கட்டோபனிஷத்தில் ரெண்டு அத்தியாயம் ஒரு ஒரு அத்தியாயத்திலையும் மூணு வள்ளி மூணு செக்ஷன் இதில் முதல் அத்தியாயத்தில் ரெண்டு வல்லி பார்த்துருக்கோம் முதல் வள்ளி முழுவதும் குரு சிஷ்யர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் சிஷியன் இங்கே நச்சிகேத் சிஷியனுடைய யோக்கியத்தை தகுதி நன்றாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது உத்தமமான குலத்திலே பிறந்தவன் நச்சிகேத் அவனுடைய முன்னோர்களெல்லாம் பரம்பரை பரம்பரையாக வைதிக தர்மத்தை கூடியவர்கள் இவனுக்கும் இயல்பாகவே சிறுவயதிலேயே சாஸ்திரத்திலே ஆழமான ஸ்ரத்தை இருக்கிறது நாம் செய்வதெல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவன் மனதிலே இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் சத்தியத்தை கடைபிடிக்கிற அந்த குணம் இருக்கிறது சத்திய நிஷ்டா இதெல்லாம் அந்த கதையை படித்து பார்த்தா தெரியும் முதல்ல இருபது மந்திரங்கள் கதாரூபந்தான் இரு பத்தொன்பது மந்திரங்கள் கதாரூபந்தான் இருக்குது இருபதாவது மந்திரத்திலேருந்து தான் விஷயமே தொடங்குகிறது முதல் அத்தியாயம் முதல் வள்ளியில் சத்திய நிஷ்டை அது மட்டுமல்ல சமூகத்துக்கு நல்லது பண்ண வேண்டும் என்கின்ற ஆழமான எண்ணம் இருக்கிறது தா குடும்பத்திற்கும் சமூகத்துக்கும் நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு சின்ன வயசுலேயே இருக்கு ஒன்பது வயசு பையன் தன்னுடைய தந்தை நலமாக இருக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறான் இதில் இன்னொரு விஷயம் அவனுக்கு ரொம்ப சூக்ம புத்தியும் இருக்கிறது நுண்ணறிவும் இருக்கிறது இதெல்லாம் அவனுடைய தகுதிகள் தந்தையினுடைய நலத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறான் வரம் கேட்குறான் அப்புறம் சமூகத்தினுடைய நலத்துக்காக வேண்டி ஒரு யாகத்தை பிரார்த்தனை பண்ணுறான் யமதர்மராஜா அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அந்தந்த வரத்தை கொடுக்குறார் மூன்றாவது வரமாக அவன் ஆத்ம வித்தியை பிரார்த்தனை பண்ணுகிறான் தகுதி இல்லாதவனுக்கு ஆத்ம வித்தியை சொல்லிக் கொடுத்தால் பிரயோஜனமில்லை என்பதற்காக யமதர்மராஜா அவனுடைய அவனுக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்பதை சோதிக்கிறார் அவன் தனக்கு விவேகமும் வைராக்கியமும் நன்றாக இருக்கிறது என்பதை நிலைநாட்டுகிறான் ஆகவே இந்த முதல் பகுதி முழுவதும் நச்சிகேத் என்கின்ற ஆத்ம ஆத்மஜிக்னாஸ் அவனுடைய அந்த தகுதியை அழகாக சொல்லியிருக்கு சுருக்கமாக சொன்னால் வேதாந்தத்தை படிக்கிறதுக்கு தேவையான சாதன சதுஷ்டய சம்பத்தி நச்சிகேதஸிற்கு பரிபூர்ணமாக இருக்கிறது அவன் உத்தமமான சிஷ்யன் என்பது முதல் அத்தியாயம் முதல் வள்ளியில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாவது வள்ளி தொடங்குகிற யமதர்மராஜா மேலும் அவனை சோதிக்கிறார் அவனை புகழ்ந்து பேசுகிறார் இந்த வித்தையை ஆத்ம வித்தியை பிரார்த்தனை பண்ணி இருக்கிற அவனை புகழ்ந்து பேசுகிறார் மறை ஒரு விதமாக பாடம் தொடங்கினாலும் அவனை புகழார் புகழுக்கும் அவன் மயங்கிறானான்னு பார்க்குறார் அவன் புகழுக்கும் மயங்கிறது நிரூபிக்கிறான் ஆக சிஷ்யனை புகழ்கிறார் சாஸ்திரத்தை புகழ்கிறார் சாஸ்திரத்தை உபதேசிக்கிற ஆச்சாரியனை புகழ்கிறார் ஆ சிஷ்ய பிரசம்சா ஷாஸ்திர பிரசம்சா ஷாஸ்து பிரசம்சா உபதேசம் பண்ணுற குருவினுடைய பெருமையையும் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா உன்ன மாதிரி சிஷியனா நாங்கூட இருந்தது இல்லேன்னு குருவே புகழ்கிறார் சிஷ்யனை அப்போ எவ்வளோ பெரிய புகழ்ச்சி அது அந்த புகழ்ச்சிக்கும் மயங்காமல் நச்சிகேத பாயிண்ட்டுக்கு வாங்குவோங்கிறான் என்ன பேசணும் என்ன நான் கேட்டேனோ அதுக்கு பதில் சொல்லுங்க இதெல்லாம் இந்த ஸ்துத்தியெல்லாம் நன்றாகத்தான் இருக்குது ரொம்ப சந்தோஷம் எத்த்பஷ்யசி தத்வதா எந்த ஒரு தத்துவத்தை தாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தத்துவத்தையே இவனே விளக்கிவிடுறான் அந்நர்மாத் அந்நா தர்மாத் அந்யத்ராஸ்மாத் கிருதா கிருதாத் அந்நூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பஷ்யசி தத்வதா இவன் சொன்னதுக்கு பிறகு யமதர்மராஜா பாடத்தை முறையா தொடங்குகிறார் ஓங்காரத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் ஓங்கார ஸ்துதி பண்ணுகிறார் பிறகு ஆத்மாவோட லக்ஷணங்களை எல்லாம் சொல்லுகிறார் இந்த ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான யோக்கியதையும் சொல்றார் தகுதி வேணும் ஆசை தீவிரமா இருக்கணும் அந்த யோகியதையும் சொல்றார் அவர் இதெல்லாம் சொல்லி முடிச்சுடுற ரெண்டாவது வள்ளி இதுதான் அதாவது ரெண்டு மார்க்கங்கள் ஸ்ரேயோ மார்க்கா பிரேயோ மார்க்கா நீ பிரேயோ மார்க்கத்தை விட்டு ஸ்ரேயோ மார்க்கத்தை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய் எனவே நான் உன்னை மிகவும் பாராட்டுகிறேன் இது நீயாக தெரிந்து கொள்ள முடியாது ஒரு குருநாதரால் தான் உபதேசிக்க முடியும் இந்த சாஸ்திரம் இது தர்க்கத்தினால் தெரிந்து கொள்ளப்படுவது அல்ல என்றெல்லாம் அழகா சொல்லி ஆத்மாவோட லக்ஷணங்களை நஜாயத்தே மிரியத்தே வா ஹந்தாச்சேன் மன்னியத்தே ஹந்தும் அனோரணியான் இது போன்ற மந்திரங்களை எல்லாம் சொல்லி தகுதியை சொன்னார் நாயமாத்மா பிரவச்சனேன லபியா ந மேதையான இப்படி இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கான யோக்கியத்தையும் சொன்னார் ஆக இதெல்லாம் முடிஞ்சாலும் இப்ப இந்த வள்ளி என்ன பண்ணுகிறதுனா மேலும் ஆத்ம தத்துவத்தை ஆழமாக மனதிலே பதிய வைப்பதற்காக கருத்துக்களை கூற தொடங்குகிறது இதுதான் இந்த மூணாவது வள்ளிக்கு முகவரை ஏற்கனவே நடந்தத ரிவைஸ் பண்ணியாச்சு இதுவரைக்கும் இதுதான் சிஷ்யனை இன்ட்ரடியூஸ் பண்ணி சாஸ்திரமும் தொடங்கியாச்சு அந்த சாஸ்திர விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான யோக்கியதையும் நன்றாக சொல்லப்பட்டது சிஷ்ய யோக்கியதா இல்லாட்டி சிஷ்ய லக்ஷணம் குருவோட லக்ஷணம் ஞான யோக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது ஆத்மஸ்வரூபம் இதெல்லாம் சொல்லியாச்சு மேலும் மனசில் இந்த கருத்து ரொம்ப சூக்ஷமாக இருக்கிறதுனால இது பாஹ்யப் பிரவிற்த்தி இருக்கிறவனுக்கு முடியாது ரொம்ப ரொம்ப விஷய ஆசக்தி இருக்கிறவனால் இதை புரிஞ்சிக்கவே முடியாது அந்தர்முகமாக இருக்கிறவனுக்கு தான் இந்த தத்துவம் புரியும் ஆகையினால நம்மளை அந்தமுகப்படுத்தணும்னா பௌன புண்ணியன படனம் பாடனம் ஸ்ரவணம் மனநம் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அழுத்துக்கூடாது அப்பத்தான் இந்த தத்துவ ஞானம் ஆழமான மனசில் பதியும் இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் பிரம்மாபியாசம்னு பேர் தச்சிந்தனம் தற்கனம் த அன்யோன்யம் தத் பிரபோதனம் ஏ ததேக்க பரத்வஞ்ச பிரம்மாபியாசம் விதுர் புதாக என்று வித்யாரண்ய சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் பஞ்சதியில் அதையே சிந்திக்கிறது அதையே பேசுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிண்டா அதை பற்றி தான் பேசுறது வேற லௌகிக விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுறதே இல்லை யார பரநிந்தையும் கிடையாது பரஸ்துத்தியும் கிடையாது எப்போவும் தத்துவத்திலேயே தான் மனசு வேறு எதுலேயும் மனசு போகிறதில்லை சதர்றதில்லை ஏகாதிரதா அன்யோன்யம் தற்பிரபோதனம் ஏதேக பரத்வ ஆ சுப்தேர் ஆமிருத்தே காலம்னு இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறது தூங்கப் போற வரைக்கும் இதையே யோசின்று சாகர வரைக்கும் இதையே தியானம் பண்ணு ஆ சுப்தே ஆமே காலம் நயேத்வேதாந்த சிந்தையா தூங்கப் போகிற வரைக்கும் சாகப்போகிற வரைக்கும் வேதாந்தத்தையே சிந்தனை பண்ணு அவகாஷோன்னு தாத்தவியா வேற எதுக்கும் டைம் கொடுக்காதே காமாதீனாம் மனாகப்பி அல்பமப்பி கொஞ்சங்கூட டைம் இந்த காமக்ரோதத்துக்கெல்லாம் இடம் கொடுத்துடாதே என்று இன்னொரு இடத்துல சாஸ்திரம் ஆழமாக பேசுகிறது ஆகவே இதை திரும்ப திரும்ப மனசில் பதிய வைக்கிறதுக்காக உபனிஷத் மாதா பல கோணங்களில் ஒரே விஷயத்தை பல கோணங்களில் சொல்லி கொடுக்குறது எப்படி ஒரே அரிசியை வச்சிக்கிட்டு நாம் பலவிதமான பக்ஷணங்களை பண்ணி பண்ணி சாப்பிட்றோமோ அது மாதிரி ஒரே தத்துவத்தை பலவிதமான கோணங்களில் நமக்கு உபனிஷத் உபதேசம் பண்ணுகிறது உபனிஷத்துங்கிற தாய் உபனிஷத்துங்கிற சப்தமே ஸ்ரீலிங்க சப்தம் ஆக உபனிஷன் மாதா நமக்கு இதை உபதேசிக்கிறாள் இனி நாம இந்த முகவுரையோட முதல் அத்தியாயம் மூணாவது வல்லி முதல் மந்திரம் ரித்தம் பிபந்தோ சுகத்தோக்கே குஹாம் பிரவிஷ்டௌ பரமே பராத்தபிரம்மவிதோ வதந்தி பஞ்சானோத் திபந்த சுகத்தோக்கே பிரவிஷ பரமே பராத்தபிரமவிதோ வதந்தி பஞ்சாக்னையோயேச்சினாச்சிகேதாக முதல் அத்தியாயம் மூணாவது வल्ली, முதல் மந்திரம் இந்த மந்திரத்தோட முக்கியமான பொருள் என்னென்னா இந்த உள் ஹிருதயத்தில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இருக்கிறது அப்படிங்கிறார் இதுதான் விஷயம் இருக்கிறது இருக்கிறது சொல்றதே ஒரு பெரிய மங்களம் அஸ்தி இருக்கிறது இந்த ஷரீரத்துக்கு வத்திரிகமா ஒரு தத்துவம் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு இந்த வஸ்திரத்துக்கு வேறாக ஒரு வஸ்து இந்த வஸ்திரத்துக்குள்ள இருக்குன்னா புரியுறதோ இந்த கண்ணாடிக்கு வேற ஒரு வஸ்து கண்ணாடிக்குள்ள இருக்கு இப்படின்னா புரியுமோ புரியணும் அது மாதிரி இந்த வஸ்திரத்துக்குள்ள எப்படி சரீரம் உடம்பு இருக்கோ அது மாதிரி இந்த உடம்புங்கிற வஸ்திரத்துக்குள்ள ஆத்மத்வயம் அஸ்தி ஆத்மத்வயம் தகான்னு சொன்னாலும் சரி அஸ்தி சொல்ல துவயம் போட்டதுனால துவே ஆத்மே ஆத்மா ஆத்மே ஆத்மா ஆத்மா ஆத்மா இரண்டு ஆத்மா இருக்கிறது அது சொல்றாரு அந்த ஆத்மாவோட லக்ஷணங்களை சொல்றார் ரெண்டு ஆத்மா இருக்கு ஒன்று ஜீவாத்மா இன்னொன்னு பரமாத்மா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஹிரதயத்தில் இருக்கிறது வேற யாரும் இல்லை நான் இருக்கேன் எங்கூட கடவுளும் இருக்கார் அப்படி சொன்னால் சுலபமாக போய் இந்த உடம்புக்குள்ள நான் இருக்கேன் நான் மாத்திரம் இல்லை எங்கூட கடவுளும் புரியாம இருக்கார் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கரும்பு நேர் வஞ்சக கழ்வனானாலும் உனை இடைவிட்டு நிற்பது உண்டோ இது தத்துவ விஷயங்கள்லாம் மாறும் இப்போ நான் பேசுகிற போது இது வந்து விசிஷ்டாத்வைதம் கிளீன் விசிஷ்டாத்வைதம் பேசுகிறேன் இதுக்கு பேர் பேதாபேதவாதம்னு பேர் நான் இருக்கேன் எங்கூட கடவுளும் இருக்கார் அப்புறம் என்னதுன்னா நான் கடவுளாக இருக்கிறேன் அது அத்வைதம் நான் இருக்கிறேன் என்னை விட்டு பிரியாமல் என்னுடன் கடவுள் இருக்கிறார் அல்லது கடவுளுடன் நான் இருக்கிறேன் இது பேர் பேதாபேதவாதம்னு இங்கேயே இருக்க கடவுள் எந்திருக்காரோ தெரியலேன்னா அதுதான் துவைதவாதம் பேதவாதம் மூணு வாதம் தான் பேதவாதம் ஜீவபேதவாதம் ஜீவ வத்திரிக்த ஈஸ்வர பேதவாதம் ஜீவசகித பேதாபேதவாதம் அபேதவாதம் மூணேவாத்தான் துவைத்தம் துவைத்தம் துவைதாத்வைத்தம் விசிஷ்டாத்வைதம்ங்கிறத விட ச சௌரியம் வந்து துவைதாத்வைத்தம் தான் கன்வீனியன்ட் வேர்டு விசிஷ்டாத்வைத்தம்னா புரியாது எங்களுக்கு புரியாது உங்களுக்கு எல்லாம் நல்லா புரியதோ ஒன்று தெரியாது அது விசிஷ்டாத்வைதம்ங்கிறது நாராயணனுக்கு லக்ஷணம் நாராயணனோட லக்ஷணம் தான் விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறது அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் அப்போ இங்கே என்னன்னா ஹிருதயத்துக்குள்ள ரெண்டு தத்துவம் நீ எங்கேயோ கவனிச்சுட்டு இருக்கியே உன்னை கவனிக்காமல் என்னத்தே இல்லாமல் பராக்கு பார்த்துன்ட்ருக்கியப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் வரப்போகுது பராக்கு பார்த்துட்டு உன்னை யார் நீ கவனிக்க மாட்டேங்கிறியே உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடுமில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் நம்மளை அறியாமல் என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கோம் பண்ணின்னு இருக்கும் அதனால தான் சம்சாரம் என்னது தன்னை அறிந்து இன்பம் உற வேண்டும் இந்த தன்னை தெரிஞ்சிக்கணும் தன்னை தெரிஞ்சிக்கணுங்கிறதான் நிறைய சொல்லியிருக்கு இப்போ நம்மளை தெரியாமையாக இருக்குதுன்னா சரியாக தெரிஞ்சிக்காமலோ மாட்டின்னு இருக்கோம் நம்மளையும் சரியாக தெரியல இப்போ நம்மளை ப சுற்றி இருக்கிறவனை பற்றியும் சரியாக தெரியல ஏதோ விளையாடின்னு இருக்கும் மாய் மாயக்குள்ளே விளையாடின்னு இருக்கும் மாயைக்கு யார்தான் வசப்படாதவர்கள் மம மாயா துரத்தையான்னு விட்டார் பகவான் ஆக ஹ்தயத்துக்குள்ள ரெண்டு தத்துவம் இருக்கு ஒன்று அகம் இன்னொன்று ஈஸ்வரன் ஒன்று நான் உயிராகிய நான் இன்னொன்று உயிருக்கு உயிராகிய இறைவன் உயிராகிய நான் உயிருக்கு உயிராகிய இறைவன் இது இது பேதாபேதவாதம்தான் இது அத்வைதவாதம் இல்லை அபேதவாதம் இல்லைது அதாவது ஈஸ்வரனை விட்டு நான் பிரிய முடியாது ஆனா நான் ஈஸ்வரன் கிடையாது ஈஸ்வரோட மகிமை சித்தாந்தம் படிக்கும் படிக்க படிக்க புரியும் ஆக சுத்த ரிதம் பிபந்த பரார்த்தே பரமே குஹாம் பிரவிஷ்டௌ ஜீவாத்ம பரமாத்மான லோகே ஸ்தஹா அப்படி புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் இந்த என்ன சொல்கிறார் லோகேங்கிற இந்த ஸ்லோக மந்திரத்தில் இருக்க லோகேன்னா அஸ்மின் ஷரீரே லோகசப்தத்துக்கு உடம்புன்னு அர்த்தம் இங்க லோக்கியத்தை அனேனயிதி லோகா இந்த உடம்பு மூலமாகத்தான் நாம் உலகத்தை பார்க்குறோம் உயிரானது உடல் மூலமாக உலகை காண்பதால் உடலுக்கு உலகம் என்று ஒரு பெயர் புரியுறதா உடலுக்கே உலகம் அப்படின்னு தமிழில் அப்படி சொல்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கு லோக்கியத்தை காணப்படுகிறது அனேன இதன் மூலமாக விஷயங்கள் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த ஷரீரம் மூலமாகத்தான் பார்க்கப்படுறது அல்ல ஷரீரத்துக்கே ஒரு பேர் லோகா அடிக்கடி சாஸ்திரத்தில் உடம்பு உலகம் என்ற சொல்லால் லோகம்ங்கிற சப்தத்தால் அழைக்கப்படுறது தமிழில் சொல்கிறத விட சம்ஸ்கிருத்திலேயே சொல்லிவிடுறேன் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார் அனித்யம் அசுகம் லோகம்ங்கிறார் அந்த இடத்துல லோக சப்தத்துக்கு ஷரீரம் தான் அர்த்தம் இந்த ஷரீரம் அனித்யம் இந்த ஷரீரம் வந்து அசுகம் ஆகையினால நித்தியமான என்ன பூஜை பண்ணு அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்த பஜஸ்வமாம் என்ன வழிபடு? அப்படின்னு சொல்கிறார் ஒன்பதாம் அத்தியாயத்தில் கீதையில் ஆக இந்த மந்திரத்தில் லோகேன்னு சொல்லியிருக்கு லோகேன்னு சொன்னால் இந்த உடம்பில் இந்த சரீரத்தில் நம் எல்லோருக்கும் பார்வையில் இருக்கிற விசிபிள் பாடி நம்ம மைண்டு விசிபிள் இல்லை நமக்கு தான் தெரியும் நம்ம உடம்பு எல்லார் கண்ணுக்கும் தெரிகிறது மற்றவங்க உடம்பும் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது ஆகவே இந்த சரீரம் லோகம் என்ற சப்தத்தால் அழைக்கப்படுகிறது லோகே ஜீவாத்மானோ பரமாத்மானவ் ஸ்தக விஷயம் ஜீவாத்மா பரமாத்மான ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இருக்கிறது இந்த உடம்பில் உயிரும் உயிருக்கு உயிரான இறைவனும் இருக்கிறார்கள் அவ்வளோதான் இந்த உடம்பினுள் உயிரும் உயிருக்கான இறைவனும் இருக்கிறார்கள் உயிர்னா நான் சோல்ங்கிற அர்த்தத்தில் சொல்றேன் பிராணன்கிற அர்த்தத்தில் சொல்லலை உயிர்னா சோல்னு இங்கிலீஷில் சொல்றோம் எஸ்ஓயுஎல் ஆத்மா அப்படின்னு சம்ஸ்கிருத்திலே சொல்றோம் ஜீவாத்மானு சொல்கிறோம் ஆக இந்த உயிர் உடலுக்குள் உயிரும் உயிருக்கு உயிரான இருக்கிறார்கள் பரார்த்த பரமே மாற்றி மாற்றி சொல்லிருப்பேன் எப்படி வேணாலும் போடலாது இந்த உடம்புக்குள்ள உயர்ந்த இருப்பிடம் ஒன்று இருக்கிறதாம் அது என்னன்னா உள்ளம் ஹிருதயம் ஹார்தா காசங்கிறார் சங்கராச்சாரியார் தஹராகாசம் ஆஹ ஹார்தா காசம் இந்த ஹிரதயத்துக்குள்ளே இருக்க உபனிஷத்தே சொல்வது சய யேஷோந்தரு ஹிருதயாஷ என்று தைத்திரிய உபனிஷத் சொல்றது சயேஷோந்தர் ஹுதய ஆகாஷ் நயம் புருஷோ மனோமய அமிரோஹிரண்மய லக்ஷணம் உள்ளுக்குள்ள ஈஸ்வரன் இருக்காருன்னு அவரோட லக்ஷணங்களா அந்த ரே நாலு அது உபாசனைக்காக சொல்லி கொடுத்துருக்கு ஆஹ பரார்த்தேன்னு சொன்னா மேலான இருப்பிடம் அர்த்தம் சங்கராச்சாரிய குறிப்பு குறிப்பு கடவுளுக்கு எங்கப்பா இருப்பிடம் எல்லா இருப்பிடமே அவர்கிட்ட இருக்கு இருப்பிடமே அவரிடம் இருக்கும்போது அவர் ஒரு இருப்பிடத்தில் இருக்கார்னு எப்படி சொல்வது ஆனா அங்க வந்து அவர் விளங்கிக் கொள்ளப்படுகிறார் தத்தைவ உபலப்யே அப்படின்னார் அங்கல்லவோ அவர் விளங்கி கொள்ளப்படுகிறார் ஆத்மபோதத்துல ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு சதா சர்வகத்தோப்பியாத்மா நாசத்தே புத்தாவேவாவதிபிம்பத்து எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அது புத்தியில் நன்றாக விளங்குகிறது சூரிய பிரகாசம் எங்கும் வியாபித்திருந்தாலும் கண்ணாடியில் தெரி போல பிரதிபிம்பிப்பதை போல திருஷ்டம் கொடுத்துருக்கார் ஆதிசங்கரங்கு பிரம்ம உபலப்திஸ்தானம் புத்தியில் விளங்குகிறது கிருஷ்ணரும் கீதையில் சொன்னார் புத்தி கிராஹ்யம் அத்தீந்திரியம் ஆறாவது அத்தியாயத்தில் பகவான் சொன்னார் சுகமாத்தியந்தம் எத்தது புத்தி கிராஹ்யம் அத்தீந்திரியம் இந்திரியங்களுக்கு புலப்படாதது புத்தியால் கிரகிக்கப்படுவதுன்ற ஆகா அது இந்த இடத்துல பரார்த்தேன்னு சொன்னா சாதாரண பரார்த்தம் இல்லை பரமே பரார்த்தே பரமே பரார்த்தே என்னன்னு அர்த்தம் இந்த வெளியில இருக்கிற ஆகாசம் இது ஜடாகாசம் இதுவும் ஜடாக்காசம் தான் அந்த இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஆகாசம் வெளி ஆகாசத்தை விட உள்ளே இருக்கிற ஆகாசத்தை சொல்றது உபனிஷத்யாசம் அபர ஆகாசம் உள்ள இருக்கிறாசம் பராகாசம் பரமே பரார்த்தே இருக்கிறது இந்த உடம்புக்குள்ள உயர்ந்த ஆகாசத்தில் இருப்பிடத்தில் ஆகாசமாகிய இருப்பிடத்தில் உள்ளமாகிய ஆகாச உள்ளம் என்கிற உள்ளமாக உள்ளம் எனப்படும் ஆகாசத்தில் அப்படியே போட்டா ஆகாசமாகிய இருப்பிடத்தில் குகாம் பிரவிஷ்டிரவிஷ்டவுனா புத்தியில் அப்படின்னு பரமே பரார்த்தே குஹாம் பிரவிஷ்டம் அந்த ஆகாசத்தில் அங்க புத்தி இருக்கு எல்லாம் சூக்ஷமாக இருக்கு குகாம் பிரவிஷ்டம் இந்த குகையில் இருக்கிறது ஹிருதய குகையில் ஹிருதயங்கிறது ஆகாசம் அதில் குகையில் இருக்கு ஹிருதய குகையில் உள்ளத்தில் இருக்கிறார் மலர்மிசை ஏகினான் எவ்வளோ எளிமையாக சொல்லிவிட்டார் பாருங்க திருவள்ளுவர் மலர்மிசை ஏகினான் ஏகினான்னா ஏற்கனவே இருக்கான்னு அதை ஒரு ஆசிரியர் விளக்கமாக சொல்றார் ஏகினான் என்பது என்ன காலம்னா ஏகினான் என்பது ஏற்கனவே இருக்கார்னு அர்த்தம் கடந்த காலம் அப்ப ஏற்கனவே அவர் இருக்கார் நீ தான் அவரை கவனிக்கல ஏற்கனவே உக்காந்துருக்கார் நீ அங்கேயும் பராக்க பார்த்துட்டு அவரை கவனிக்காம இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறியே தேடி கண்டுகொண்டேன் திருமாலும் நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் சிவலிங்கம் உள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்க இதுல மாத்திரம் இல்லை கட்டடத்துக்குள்ள எடம் இருக்கு கட்டடத்துக்கு வெளியிலையும் இருக்கு இடத்துல கட்டடம் இருக்கா கட்டடத்துக்குள்ள இடம் இருக்கா புரியுறதுன்னு நினைக்கிறேன் ஆகாசத்தில் கட்டடம் இருக்கா கட்டடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கா நான் செவுத்துல ஆகாசம் இருக்கா இல்லையா அதனாலதான் கைவல்லிய நவநீதத்தில் அழகா சொல்லப்பட்டது என்னது சுவரிடை வெளி போல் யான் என் ஸ்வரூப சுபாவமானேன் எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரமம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவரிடை வெளி இந்த எக்ஸாம்பிளை நல்லா யோசிக்கணும் சுவரிடை வெளிபோல் போல் யான் என் ஸ்வரூப சுபாவம் ஆனேன் அவருடைய பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே இந்த சுவரிடை வெளிபோல்ன இந்த செவுத்துக்குள்ள ஸ்பேஸை வந்து நீங்க பார்க்குறீங்களா புரிஞ்சுக்கிறீங்களா ஸ்பேஸில் ஷவர் இருக்கா செவுத்துக்குள்ளே ஸ்பேஸ் இருக்கா சொல்லுங்களேன் என்ன இங்கே நடுவில் ஒரு செவுர் கட்டினா ஏற்கனவே ஸ்பேஸ் இருக்குது செவுத்தை கட்டுறோம் செவுத்தை கட்டினா செவுத்துக்குள்ள ஸ்பேஸ் இருக்குமா இருக்காதா ஸ்பேஸில் ஷவர் இருக்கா செவுத்துக்குள்ளே ஸ்பேஸ் இருக்கா என்ன சொல்லுவீங்க ஸ்பேஸில் தான் ஷவர் இருக்குது செவுர் வர்றதுக்கு முன்னாலேயும் ஸ்பேஸ் இருந்துது செவ் இருக்கிற போதும் ஆ இருக்குது சவரை இடிச்சுட்டாலும் இருக்கும் இது புரியலேன்னா உள்ள முழுக ஸ்பேஸ் அர்த்தம் ஆகா குஹாம் பிரவிஷ்டௌ இந்த ஹிரதய குகையில் நுழைந்திருக்கின்றனர் நுழைந்திருப்பவர்கள் போல இப்போ கட்டடத்திற்குள் ஆகாசம் நுழைந்திருக்கிறதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி இறைவன் உள்ளத்தினுள்ளே நுழைந்திருக்கின்றார் உயிருக்கு உரையா உயிரான இறைவனும் உள்ளத்தின் உள்ளே நுழைந்திருக்கின்றார்ன்னு என்ன அர்த்தம் உயிருக்கு உயிரிடத்திலும் உயிருக்கு உயிரான இறைவனிடத்திலும் உள்ளம் கட்டப்பட்டிருக்கிறது ஞாபகம் சுவர் மாதிரி அவ்வளோதான் நம்ம அது ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் ஆஹா குஹாம் பிரவிஷ்டம் சரி இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க உள்ளுக்குள்ள உகா அந்த உடம்புக்குள்ள ஆசிரமத்தை கட்டின்னு அவஸ்தப்பட்டு இருக்காருன்னு அர்த்தம் சொன்ன உடனே என்ன ஆனந்தம் வரும் சுவாமிகள் ஆசிரமத்தை கட்டின்னு அவஸ்தப்படுறார் கிரகஸ்தம் வீட்டை கட்டின்ட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு அவஸ்தப்படுறான் என்ன இன்னொருத்தர் வந்து எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவர் பிக்ஷைக்காக அவஸ்தப்படுறார் எப்படி வேணா வச்சோங்க அவ சுகதுக்கம் இருக்கா இல்லையா உலகத்தில் யாரு தான் சுகதுக்கத்தை அனுபவிக்கலை எல்லாரும் சுகதுக்கத்தை அனுபவிச்சுன்னு தான் இருக்கும் சுகதுக்கம் அனுபவிக்கிறதுல தாரதமியம் அளவில் வேற்றுமை கொஞ்சம் கூட இருக்கலாம் குறைச்சிருக்கலாம் ஆஹ் துக்கங்கிறது எல்லாருக்கும் சமானம் அதனால ருதம் பிபந்தௌகே ருதம் பிபந்தௌத்திபந்தா கர்ம பலனை அனுபவிக்கிறார்கள் இங்க வந்து சுக்ருத ரிதம் பிபந்தௌன்னு சேர்த்துக்கணும் தாம் பண்ணின கர்மாவுக்கு பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் அது மாத்திரமில்லை தீதும் நன்றும் பிறர் தரவாரா நிறைய ஸ்லோகங்கள்லாம் இதுக்கு இருக்கு தாம் பண்ணின கர்ம பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சரி சுவாமி ஜீவாத்மா அனுபவிக்கிறான்னு சொல்றது நியாயம் பரமாத்மாவும் கர்ம பலனை அனுபவிக்கிறாருன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா அப்படி தெரிகிறது இது எதுக்கு இது சொல்றாருன்னு கேட்டா உண்மையிலேயே பரமாத்மாவுக்கு வேறாக ஜீவாத்மா இல்லை ஆகினால சில சமயம் ஒருத்தன் தப்பு பண்ணாட்டா கூட அவன் கூடவே இருந்தான்னா அவனையும் சேர்த்து இவனும் இருக்கும் அப்படிம்பான் யாரா கூட இருந்தான்னு வச்சுக்கோங்க நல்லது பண்ணா சொல்றாங்களா இல்லையான்னு தெரியாது அதனால வந்து கூட இருக்கிறவன் ஒன்றும் பண்ணாட்டா கூட பணமரத்து கிடையாது பால் குடிச்சாலும் சொல்ற மாதிரி கூட யாரோ ஒருத்தன் இருக்கான் இந்த பரமாத்மா இருந்துன்னு தானே கூடவே அப்படி இருக்கிற போது இவனுக்கு சுக்கதுக்கம் வரலாமா அப்படின்னு கேட்டால் சேர்த்தி அவரையும் அவரும் அழகார் சுந்தரியை பிரிந்து அந்தி பகல் அலைந்து சிந்தை கலங்கி ஐயன்னா ராமரை பார்த்து சீதையை பிரிஞ்சு சுந்தரியை பிரிந்து அந்திப்பகல் அலைந்து சிந்தை கலங்கி ஐயன்னா யார ராமரை ஒய்ஃபை பிரிஞ்சு மரத்துக்கிட்ட போய் கேட்குறார் சீதையை பார்த்தியா நதியை பார்த்து சீதையை பார்த்தியாண்ணா அப்புறம் என்ன சொல்கிறோம் பகவான் சுமித்ரை சொல்கிற கௌசல்யக்கிட்ட அவன் சாட்சாத் பகவான்கிறான் ராமன் காட்டுக்கு போகிறபோது காட்டுக்கு போயிட்டாங்கிற ஒரு தெரிஞ்சு கௌசல்யம் அழுகிற போது சுமித்ரை சொல்கிறா ராமனுக்கு ஒன்றும் வராது அவன் பகவான் ஸ்வரூபம் பகவான் தான் தெரியாது நீ ராமனை பற்றி கவலைப்படாது அப்படிங்கிற அதெல்லாம் இருக்கட்டும் ராமாயணக்கதை இந்த இடத்துல என்னதுன்னா பரமாத்மாவும் சேர்ந்து அனுபவிக்கிற மாதிரி சொல்கிறது அதாவது அந்த ஒரு கூட்டத்தில் அதுக்கு ஒரு நியாயம் பேர் இதில் இருக்குது சாஸ்திரத்தில் சத்திரி நியாயம்னு பேர் ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் கொடை பிடிச்சிட்டு போனால் கொடைப்பிடிச்சிட்டு போகிற கூட்டம்னு சொல்லிடுவாங்க ஒருத்தன்தான் கூட பிடிச்சுன்னு போகிறான் ஆனால் கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கூட பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டான் அது மாதிரி உண்மையிலே அனுபவிக்கிறது ஜீவாத்மா தான் ஆனால் பரமாத்மாவும் சேர்ந்து அனுபவிக்கிற மாதிரி சாஸ்திரம் சொல்கிறது ஏன்னா பரமாத்மாவோடய பிளெஸ்ஸிங் இல்லாமல் ஜீவாத்மா வேலையே பண்ண முடியாது அனுகிரகம் இல்லாமல் ஆக இல்லை அது அவர்தலையிலையும் ஏற்றிவிடு ஆக சுக்ஸ்ய ரிதம் சுக்ருத்திய ரிதம்னு சொன்னால் பலம்னு அர்த்தம் தான் செஞ்ச கர்மா அவனுடைய பலனை ரிதம்னா சாதாரணமாக உண்மை சத்தியம்னு அர்த்தம் ஏன்னா வினை விதைத்தவன் வினை வினை விதைத்தவன் வினை இருப்பான்னு அர்த்தம் வினை விதைத்தவன் வினை பயனை அனுபவிப்பான் ரெண்டுக்கும் வினை தான் பேரு சம்ஸ்கிருதத்திலையும் தான் தமிழ்லையும் இப்படி தான் சம்ஸ்கிருதத்துலேயும் ஆக்சனுக்கும் கர்மானு பேரு ஆக்சனோட ரிசல்ட்டுக்கும் கர்மானு தான் பேர் தமிழ்லையும் எப்படிதான் ஆக்சனுக்கும் வினைனு தான் பேரு வினையினுடைய பயனுக்கும் வினைனு தான் பேர் இது புரியறதுக்கு நல்ல வினை பண்ணியிருக்கணும் ஆக நல்வினை பயன் தீவினை பயன் ஆகையனால இங்க ருதங்கிற பதத்துக்கு கர்மஃபலம் சுக்ருத்த ருதம் பிபந்தௌ இப்போ இந்த மந்திரத்தோட ஃபஸ்ட்டு லைனை பார்த்துட்டோம் அக பரமே பரார்த்தே லோகே குஹ ருத்தம் பிபந்தௌ குஹாம் பிரவிஷ்டவு சாயா தபவுங்கிறது ஒன்றுதான் ஜீவாத்ம பரமாத்மான போட்டுக்கணும் சப்ளை பண்ணிக்கணும் ஜீவாத்ம பரமாத்மாக்கள் இந்த ஹிருதயத்தில் நுழைந்திருக்கின்ற கர்ம பலனை அனுபவித்து கொண்டு இருக்கின்ற அந்த சுக்ருத ரிதம்னு சேர்த்துக்கணும் சுக்ரிதச லோக்கே போடப்படாது சுக்ருத ரிதம் பிபந்தவ் இந்த சரீரத்தில் சுக்ரிதத்தினுடைய தாம் பண்ணின கர்மாவனுடைய பலன்களை அனுபவித்துக்கொண்டு சாதாரணமாக சுக்ருத்தம்னு சொன்னால் நம்ம என்ன நினச்சிப்போம் புண்ணியத்தினுடைய பலனை நினச்சிப்போம் ஆனால் இந்த காண்ட தன்னால் நன்றாக செய்யப்பட்ட பாபம் நன்றாக செய்யப்பட்ட புண்ணியம் ரெண்டு சேர்ந்து தான் சுக்ருத்திய சாதாரணமாக சுக்கிருத்தங்கிற சொல்லுக்கு பொருள் புண்ணியந்தான் நன்கு செய்யப்பட்டது அப்படின்னு புண்ணியந்தான் அர்த்தம் சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை புண்ணியம் பாபம் ஸ்வயம் கிருத்தஸ்ய இத்தி அர்த்தாக ஸ்வயம் கிருத்தஸ்ய செஞ்ச நல்லது கெட்டது தான் பண்ணின புண்ணியம் தான் பண்ணின பாபம் ஹண்ட்ரட் பர்சன்ட் புண்ணியம் பண்ணினவன் யார் இருக்கான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாபம் பண்ணவன் யார் இருக்கான் புண்ணியம் பண்ணினவனும் உலகத்தில் கிடையாது நூறு சதவிகிதம் பாபம் பண்ணினவனும் உலகத்தில் கிடையாது எல்லாத்துலேயும் தாரதமியம் இருக்குது அதிகமாக பண்ணினால் அதிகமாக புண்ணியம் பண்ணால் புண்ணியசாலின்னு சொல்லிக்கிறோம் அதிகமாக பாபம் பண்ணினால் பாபின்னு சொல்கிறோம் ஆனால் ரெண்டும் பண்ணிட்டு தான் இருக்கும் அதில் இருந்துட்டு பலனை அனுபவிக்கிறோம் புண்ணியத்தின் பலன் பாபத்தினுடைய பலன் என்னது சுகம் பாபத்தோட என்ன துக்கம் ரெண்டும் அனு பிபந்தௌனா அர்த்தம் சாதாரணமாக பிபன் தௌனா குடித்துக்கொண்டு குடித்துக்கொண்டுனா இங்கே அர்த்தம் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக்கொண்டு தாங்கள் செய்த நல்வினை பயன்களையும் தீவினை பயன்களையும் அனுபவித்துக்கொண்டு ரெண்டும் ப்போசிட்ட சாயா तपव। நிழலும் வெயிலும் போல அப்படின்னா சாயா தப்பவுன்னா ஆத்தப்பகான்னா வெயில் சாயான்னு சொன்னால் நிழல் இது ரொம்ப முக்கியம் ஆத்தப்பகா சாயா வெயிலும் நிழலும் போல விலக்ஷ் சங்கராச்சாரிய சொல்கிறார் நிழல் வந்து சுகமாக இருக்கு நிழல் வந்து இங்கே பரமாத்மா ஆத்தபான்னு சூடா இருக்கு இந்த லைட் ரெண்டும் போட்டிருக்காங்களே நான் எவ்வளோ சூட்ல உட்காந்து பேசுறேன்னு உங்களுக்கு தெரியாது இந்த டிவிக்காக வேண்டி இந்த சூடு பரவாயில் ஆத்தபகான்னு சொன்னால் என்ன அர்த்தம் வெயில் சங்கராச்சாரிய சொல்றார் சம்சாரங்கிறார் ஆத்தபகா இஸ்இக்குவல் சாயா இஸ்இக்குவல் சாயா தப்பவுன்னு போட்டதுனால சங்கராச்சாரி சொல்றார் நீங்க இந்த மந்திரத்தை படிக்கிறேதாத்திரோபநிஷத்தில் ஒரு மரத்தில் இரு பறவைகள் அநீசயா சோசதி முஹியமான துஷ்டம் ஜதா பசியத்யன்யமீசமஸ்யமிருதிவீத்த சோகா முண்டகோபனிஷத் மந்திரம் பார்த்தா தெரியும் நம்பர் ஞாபகம் வச்சுக்கல நீங்கள் பார்க்கலாம் முண்டகோபனிஷத்தில் இருக்குது முண்டகோபனிஷத்தில் மந்திரமே மொத்தம் அறுபத்தஞ்சு தான் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டமில்லை பிருகதாரணிக மாதிரி இல்லை அது அறுபத்தஞ்சு மந்திரத்தில் ஏதோ ஒரு சாப்டர் ஸ்டார்டிங்கே தான் ப நிழலும் வெயிலும் போல இருவரும் வேறானவர்கள் அசம்சாரித்வேன விலட்சண வேறு வேறு இந்த ஜீவாத்மாவோட லக்ஷணமும் பரமாத்மாவோட லக்ஷணமும் வேற வேற யார் சொல்லுகிறார்கள்னா பிரம்மவிதா வதந்தி வேதத்தில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு சொல் ஒரு ஒரு வாக்கியம் பிரம்மவாதினோ வதந்தி பிரம்மவாதினோ வதந்தி எஜேவம் வேத எவுச்சைனமேவம் வேத எஜேவம் வேத மாற்றி மாற்றி வேதம் ஆகையினால இந்த பிரம்மவித்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேதம் அறிந்தவன் பாரதியார் பாண்ட மாதிரி வேதம் அறிந்தவன் பார்ப்பான் பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான் அப்படிம்பார் ஆகையினால இந்த வேதவித்து வேதத்தை அறிந்தவன் பிரம்ம வித்துன்னா வேதவித்துன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் பிரம்மத்தை அறிந்தவன் அர்த்தம் வேதம் தானே பிரம்மத்தை காட்டி கொடுக்குறது பிரம்மத்தை வந்து வேதம் உபதேசம் பண்ணுறதுனால வேதத்துக்கே பிரம்மன்னு பேர் கீதையிலே பார்க்குறோம் கர்ம வித்தி பிரம்மாட்சரமுதவம் இந்த பிரம்மசப்தத்துக்கு பிராமணன் ஒரு அர்த்தம் இருக்குது பிரம்மசப்தத்துக்கு வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்குது பிரம்மசப்தத்துக்கு கடவுள்னு ஒரு அர்த்தம் இருக்குது இன்னொன்று பிரம்மசப்தத்துக்கு ஆத்மானே அர்த்தம் இருக்குது அயம் ஆத்மா பிரம்ம ஆக இந்த பிரம்மன்னு சொன்னாலே பெரிய பொருள்னு அர்த்தம் ப்ரகத்தமத்வாத் பிரம்ம ஆக பிரம்மவிதா வேதம் அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் சங்கராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா இறைவனை உணர்ந்தவர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு வேதத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள்னு சொல்லாம வேதத்தின் வாயிலாக இறைவனை அழிந்தவர்கள் கூறுகிறார்கள் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வேதங்கள்லாம் சொல்றது வேதங்கள் ஐயா என ஓங்கி அப்படிலாம் நிறுத்தி படிக்கணும் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படி பிரித்து படித்தா மனசில் பதியுறது எனக்கு ஆஹா பிரம்மவிதா வதந்தி அவங்க மாத்திரம்தான் சொல்கிறாங்களா நான் இறைவனை அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கே இன்னொன்று வார்த்தைப்படு இறைவனை தங்களுடைய ஸ்வரூபமாகவே அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்பது அத்வைத்தளுடைய அபிப்பிராயம் அப்புறம் என்னன்னா பஞ்சாக்னயா வதந்தி பஞ்சாக்னயா வதந்தினா பஞ்சாக்னி வித்தியை தெரிந்து கொண்டவர்கள் சாஸ்திரத்தில் பஞ்சாக்னி வித்தையெல்லாம் இருக்குது இல்லாட்டி கர்மகாண்டத்தில் தட்சிணாக்னி ஆகவனி அக்னி கார்கபத்யாகி சப்யாக்னி பாவசத்தாக்னி இந்த மாதிரி கிரகஸ்தர்மத்தில் பண்ணக்கூடிய அக்னி வித்தியை தெரிந்தவர்கள் இல்லாட்டி அக்னி உபாசனை பண்ணுகிறவர்கள் சொர்க்கலோகம் இதெல்லாம் சாந்தோக்கியத்தில் வந்து பஞ்சாக்னி வித்யான்னு ஒன்று இருக்கு இந்த பஞ்சாக்னி வித்தியை தெரிந்து கொண்டவர்களும் இதை ஏச்சத் திருநாச்சிக்கேதாஹா ஏற்கனவே அக்னி வித்தியை பத்தி முதல் வள்ளியிலேயே சொல்லியிருக்காரு நச்சிகேத கேட்டு அத சொல்றார் இவர் ஏசத் திருநாச்சி கேத்தாகா திருணாச்சி மூணு தடவை நாச்சிகேத்த யஜம் பண்ணினவர்களும் ஏன்னா நச்சிகேதஸோட பேரை அவர் தான் வச்சிருக்காரு ஒரு யாகத்தை சொல்லி இதுக்கு உன் பேரை வைக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கார் அவன் அதெல்லாம் காதலே வாங்கிக்கல நீ என்ன பேர் வைங்கோ பேரை எடுங்கோ மாற்றி மாற்றி என்னத்தையாக பேர் வச்சுட்டு இருப்பீங்க ஒரு ஒருத்தர் மாறினா அவங்க உங்கள் பேரை வைப்பாங்க அதில் நீங்கள் என்னவோ பேரை வச்சுங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை நீங்கள் பேர் வச்சுக்கிறத பற்றி எனக்கு என்ன விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை ஆனால் அவர் அதை திரும்ப திரும்ப சொல்கிறார் திருநாச்சிகேதாக வதந்தி மூன்று முறை யாகம் செய்தவர்களும் நாச்சிகேதா யஜத்தை மூன்று முறை செய்தவர்களும் அந்த திருநாட்சி கேத்தாகங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் சொல்லியிருக்கார் சங்கராஜர் அங்கேயே அம்மா அப்பா குரு அப்படி ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார் அப்புறம் வந்து அறிவு அங்கே மூணு சொன்னார் அதாவது அத்தியனம் அனுஷ்டானம் தானம் ஏதோ ஒரு சில பதங்கள்லாம் போட்டிருக்கார் இதெல்லாம் மூணு தடவை பண்ணினவன் மூணு தடவை இந்த யாகம் பண்ணவன் அர்த்தம் மூணு தகுதிகளை உடையவன் பண்ணுற யாகம்னு அர்த்தம் அந்த யாகத்தை பண்ணுறதுக்கான மூன்று நெறிமுறைகள்னு அர்த்தம் இத்தனை அர்த்தம் இருக்குது திருநாட்சி கேத்தகாங்கிறது த்ரீனா மூணு நாச்சிகேத்தகா அந்த அக்னிக்கு பேர் அந்த அக்னி வித்யை அந்த ரிச்சுவலுக்கு பேர் அது அவர்களும் இதை சொல்லுகிறார்கள்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் கர்ம காண்டிகளும் உபாசனா காண்டிகளும் ஞான காண்டிகளும் எல்லோரும் இந்த உண்மையை அறிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரியும் கர்மகாண்டத்தை அனுஷ்டிக்கிறவர்களுக்கும் இந்த சத்தியம் தெரியும் ஞான காண்டத்தை இந்த உண்மை தெரியும் உபாசனையை அனுஷ்டிக்கிறவர்களுக்கும் இந்த சத்தியம் தெரியும் ஆக வேதத்தினுடைய மூணு பாகம் கர்மபாகம் உபாசனா பாகம் ஞானபாகம் எல்லா பாகஞானத்திலையும் சொல் சுருக்கமாக சொன்னால் வேதம் முழுவதையும் தெரிந்து கொண்டவர்கள் இதை நன்றாக சொல்லுகிறார்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம் இந்த உடம்புக்குள்ளே மனசுக்குள்ள ஹிரதயத்துக்குள்ள ரெண்டு தத்துவம் இருக்குது ஒரு தத்துவம் அகம் தத்துவம் இன்னொன்று ஈஸ்வர தத்துவம் இந்த ஈஸ்வரனை ஒத்துக்கொள்கிற உண்டு ஈஸ்வரனை ஒத்துக்காதும் ஏதோ ரெண்டு தத்துவம் இருக்குது ஆனால் இந்த காண்டெக்டில் இதோட வச்சுப்போம் இதெல்லாம் நிறைய அனலைஸ் பண்ணுறாங்க சூத்திர பாஷ்யங்களில் பல இடங்களில் நிறைய விசாரம் இந்த துவாசு இதெல்லாம் தான் இந்த துவைத்தை விசிஷ்டாத்வைத அத்வைத சித்தாந்தங்களுக்கு இடம் கொடுக்கிற மந்திரங்கள் எல்லாம் சித்தாந்த பேதங்கள்லாம் இந்த மந்திரங்கள்லிருந்து தான் ஆரம்பிக்கிறது துவைத சித்தாந்தம் ஈஸ்வர ஜீவேஸ்வர பேதமாக ஜீவேஸ்வர பேதாபேதமாக ஜீவேஸ்வர அபேதமாங்கிறதெல்லாம் இந்தமாதிரி மந்திரங்களை வைத்துக்கொண்டுதான் விசாரம் செய்யப்படுகிறது இந்த அந்த விசாரத்துக்கெல்லாம் இந்த மந்திரம்தான் ஹோல்டு குடிப்பே ஒரு மரத்தில் இருப்பறவைகள் இது மாதிரி மந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது அதை வைத்து கொண்டு தான் அவர்கள் விசாரம் செய்கிறார்கள் ஆக இது இன்ட்ரடக்ஷன் இந்த ஹிரதயத்துக்குள்ள ரெண்டு தத்துவம் இருக்குது இந்த ஆத்மா என்ன பண்ணுறது இது நம்ம என்ன சொல்கிறோம் சின்முத்ர தத்துவமே என்ன சொல்கிறோம் இது பரமாத்மா இது ஜீவாத்மா ஆழ்காட்டி விரல் ஜீவாத்மா இது பரமாத்மாங்கிறோம் ஆனால் எப்போ பார்த்தாலும் ஜீவாத்மா எதோடு சேர்ந்துருக்கு பரமாத்மா விட்டு விலகி ரொம்ப தூரத்தில் இருக்குது அதனால் என்ன வந்தாலும் போட மாட்டேங்கிறது வாழ்க்கையில் எத்தன வந்தாலும் நிறைவே வர்றதில்லை அதனால் இந்த ஜீவாத்மாங்கிற இந்த ஆள்காட்டி வரலால் குறிப்பிடப்படுகிற இந்த ஜீவாத்மா எப்போ பார்த்தாலும் ஜாகிரத் சொப்ன சுசுக்தி ஸ்தூல சூக்ம காரணரீரம் சத்தகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இதோடையே சேர்ந்துண்டு தானும் திண்டாடிண்டு மற்றவனையும் திண்டாட வச்சுண்டு பண்ணிகிட்டு என்னைக்கு இந்த ஜீத்மா திரும்பி இதுலேருந்து விலகி பரமாத்மாவோட சேர்றதோ அன்னைக்கு தான் இதுக்கு பூர்ணத்துவம் இதுக்கு சாந்தி நிறைவு ஆக இந்த இது இப்படியே போயின்ட்டுருக்கு அதனால் என்ன சொல்கிறார் இது உடம்புக்குள்ளே இருக்குது இறைவன் நான் உள்ளே இருக்கேன் உள்ளுக்குள்ளே நான் இருக்கேன் என் கூடவே கடவுள் இருக்கார் ஏன் வச்சுக்கோங்கண்ணா இப்போ நான் பேசுகிறதெல்லாம் துவைத்தந்தான் என் கூடவே கடவுள் இருக்கார் ஆனா அவரை நான் கவனிக்கிறதே இல்லையே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் அவரை கவனிக்கல ஆனந்தமே வடிவானவர் ஹயத்தில் ஆனந்தமே நித்தியானந்த ஸ்வரூபமா சதானந்த ஸ்வரூபமா பூர்ணானந்த ஸ்வரூபமா பகவான் உள்ள இருக்கார் அவரை கவனிக்கவே மாட்டேங்கிறேனே நான் பார்க்கறதெல்லாம் ஒரே தோஷமாக தான் இருக்கு என் கண் வழியா காது வழியா மூக்கு வழியா பார்க்கறதெல்லாம் இந்த உலகத்தில் நான் பண்ணுற விவகாரம் எல்லாம் ஒரே அபூர்ணமான விஷயங்களை கவனிக்கிறேன் குணதோஷங்கள் உள்ளதையே நான் பார்த்துன்னு இருக்கேன் நிர்குணனா நிர்துஷ்டனா இருக்கார் அந்தத்தில் ஆண்டவன் ஈஸ்வர சர்வபூத்தானாம் ஹிரத்தேச அர்ஜுன திஷ்டி பிராமயன் சர்வபூத்தானி யந்திராரூடா மாயையா தமேவ சரணம் கச்ச சர்வாவேன பாரத பகவான் கீதையில் சொல்கிறார் உள்ளுக்குள்ளே இருக்கார் அப்பா ஹிருத்தேஷ அர்ஜுன திஷ்டதி பிராமையன் சர்வபூத்தானி ஆனால் அவர் இருந்தாலும் அவரை மாத்திரம் கவனிக்கிறது எப்படி நம்ம ஒரு பஸ்ஸுக்குள்ளேயோ ஃப்ளைட்லையோ உட்காந்துட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறதையா பார்த்துன்னு இருப்போம் ஜன்னல் வழியாக வெடிக்கையில் தான் வேடிக்கை பார்ப்போம் இப்போ இங்கேயே கிளாஸ்லேயே உட்காந்துருந்தா கிளாஸ் கொஞ்சம் போர் அடித்தா என்ன பண்ணுவோம் அந்த வழியாக அப்படி மரத்தை பார்ப்போம் அணிலை பார்ப்போம் பறவை பார்ப்போம் இல்லாட்டி பக்கத்தில் யாரையா பார்ப்போம் இல்லாடி தூங்குவோம் என்ன பண்ண முடியும் ஆனால் உள்ளுக்குள்ளே கண்ணை மூடி தியானம் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கார் இறைவன் அவரையாக போவோம் ஆவருத்த சக்ஷு அப்படின்னு சொல்ல போகிறது இதே உபநிஷத்து சொல்ல போகிறது வெளியிலெல்லாம் கவனத்தை செலுத்தாமல் உள்ளே ஆனால் அது இல்லை உள்ளே இருக்குங்கிறார் ஆனந்தம் நமக்குள்ளேயே இருக்குங்கிறதத்தான் ஆண்டவன் நம்ம கூடவே இருக்கார்னு அர்த்தம் ஆண்டவன் ஆண்டவன்னால் ஏதோ ஒரு தனி பர்சனாகவே நினைக்கக்கூடாது நமக்கு மனசுக்கே ரூபம் இல்லை நம்ம மனதுக்கு என்ன ஃபார்ம் சொல்லுங்க வைப்போம் மனதுக்கே ஃபார்ம் இல்லாத போது ஆண்டவனுக்கு என்ன ஃபார்ம் இருக்கும் மனசுக்கே ரூபம் இல்லை ஆனால் மனது இருக்குது புத்திக்கு ரூபம் இல்லை புத்தி இருக்குது அப்படின்னா ஜீவனுக்கு ஜீவனுக்கு ஜீவனுக்கு மாத்திரம் எப்படி ரூபம் இருக்க முடியும் உயிருக்கேது வடிவம் அணு மாதிரி இருக்குதுன்னா அதை வேணால் எதாவது மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும் சில பேர் சொல்கிறாங்க பாருங்கள் எல்லாம் வந்து ஒருத்தன் செத்து போகிற போது சுற்றி வர என்னெல்லாமோ மிஷினெல்லாம் வச்சு அந்த உயிர் எப்படி வெளியில் போகிறதுன்னு ஃபோட்டோ பிடிக்க போகிறேங்கிறான் அப்புறம் இன்னோ இன்னோ ஒன்று போச்சு அப்படி மூவ் அதுதான் நினைக்கிறேன் சோல் அப்படிங்கிறான் இது எவங்க கண்ணுக்கும் அகப்படுறதில்லது இருக்கு உபிஷத் வேற சொல்லி வச்சிருக்கு நீ வாசு கவத்தன்பாஹாஸ்வத்யூபமா ரொம்ப பெரிய வர்ணனை வேற பத்ம கோஷ பிரதீ காஷகம் ஹிருதஞ்சாப்பியோ முகம் அதோ நிஷ்டாவிதஸ்தியாந்தே நாபியமு பரிதி ஜாலமாலா குலம் பாதி விஸ்வசியாய தனம் மகத்து டிஸ்கிரைப் பண்ணுறது இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஹயம் அந்த ஹயத்தில் இருக்கிற ஜீவன் அந்த ஜீவனிடத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தஸ்யா ஷி மத்திய பரமாத்மா வியவஸ்திதா ஆ நீவார் அசோகவத் தன்வி பீதா பாஸ்வத்யூபமா ஜீவன் தஸ்யா சிகாயா மத்திய பரமாத்மா வியவஸ்திதா ஒரு பாட்டு இருக்கு உயிர் எப்படி இருக்கும்ங்கிறதுக்கு பசுமாட்டோட முடியை எடுத்து அது ஆயிரம் பிரிவா பிரிச்சு பசுமாட்டோட ஒரு முடி பசுமாட்டோட வால்ல இருந்தோ அதை ஒரே ஒரு ஒரு முடியை எடுத்து அதை ஆயிரம் கூறா பிரிச்சா அதுல ஒரு கூறு தான் உயிர் அப்படிங்கிறார் திருமந்திரத்தில் திருமூலர் தெரியாது ஏன்னா நமக்கு நம்முடைய சொரூபமே நமக்கு தெரிய மாட்டேங்கிறது நமக்கு எல்லாரும் ஃபார்ம் தான் தெரியுறது இதில் இருக்கு நான் யாருன்னு தெரியாம நான் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கேன் எல்லாத்த பற்றியும் எனக்கு தெரியும் ஆனால் என்னை பற்றி மாத்திரம் எனக்கு தெரியாது அப்பெரிய கொடுமை தானே இது எல்லாத்த பற்றியும் தெரியும் எனக்கு என்னை பற்றி மாத்திரம் தெரியாதுன்னா என்னை பற்றி தெரிஞ்சாத்தான் எல்லாத்தையும் தெரிஞ்சின்றதுக்கே பிரயோஜனம் சொல்லப்போனால் என்னை பற்றி தெரிஞ்சுன்னா எதை பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டாம் ஏன்னா அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறதுன்ற மாதிரி எல்லாம் எண்ணில் தான் இருக்கு என்னையே எனக்கழித்த நின்னையானும் நினைவனே என்னார் ஆக இது இந்த மந்திரத்தோட விஷயம் இதுதான் அதனால் நம்ம என்ன பண்ணணும் டுவேர்ட்ஸ் நம்ம கவனமெல்லாம் வெளியிலே ஆனந்தமே வடிவான ஆண்டவன் இருக்காருன்னு ஆரம்பித்தேன் ஆனந்தம் வேற ஆண்டவன் வேற இல்லை ஆக நம்ம வாழ்க்கையில் தேடுறது ஆனந்தம் அந்த ஆனந்தம் எங்கே இருக்குன்னா ஆனந்தத்துக்கிட்ட தான் நாமளே இருக்கோம் ஆனந்தத்துக்கிட்டே நாம் இருந்து ஆனந்தத்துக்காக ஏங்கினா அடுத்த ஒருத்தன் கங்கைக்குள்ளேயே நின்றுண்டு தாகமாக இருக்குதுன்னா என்ன பண்ண முடியும் கங்கை பிரவாகம் சுத்தமான கங்கை பிரவாகம் போயின்னு இருக்குது உத்தர காசியில் வச்சுக்கோங்களேன் எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல உத்தமமான இடம் அந்த இடத்துல போயின்ட்டுருக்கு அங்கே போய் நான் கங்கைக்குள்ளேயே இருந்துட்டு ரொம்ப தாகம் தாங்க முடியலையே தாங்க முடியலேன்னு என்ன பண்ணுறது அங்கேயே தண்ணி இருக்குது எடுத்து குடிந்தான் இதுக்கெல்லாம் நிறைய ஸ்டோரியெலாம் சொல்லுவாங்க ஒருத்தன் கடலுக்குள்ளே மாட்டின்னு விட்டான் ஆனால் தாகம் தாங்க முடியல அது உப்பு தண்ணின்னு குடிக்காமல் இருந்தான் ஆனால் மேலே ஹெலிகாப்டரில் ஒருத்தன் வந்து சொன்னா, நீ இருக்கிற இடத்துல த வாட்டர் ப்யூர் வாட்டர் சால்ட்லெஸ் ப்யூர் வாட்டர் ஏன்னா அமேசான் river இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிட்டுருக்கு அதனால் தாராளமாக குடின்னு நானாம் நிஜமாக நடந்த நிகழ்ச்சி இது அவன் மனசில் இது உப்பு தண்ணி உப்பு தண்ணி குடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தான் ஆனால் அவர் சொன்னால் உப்பு தண்ணியில் நல்ல தண்ணி தான் குடி அது மாதிரி தண்ணிக்குள்ளேயே நின்றுட்டு தாகம் தாகம்னால் என்ன பண்ண அதனால் ஆனந்தத்திலையே இருந்துட்டு ஆனந்தத்தை கேட்டால் என்ன பண்ண முடியும் அங்கே மாயை அஜானம் வேலை பண்ணுறது அதை சரி பண்ணணும் அதுக்காக உபனிஷத் மந்திரங்களுக்கு மந்திரங்களை தொடர்கிறது ஆக முதல்ல இன்ட்ரடக்ஷன் இந்த ஹிரதயத்தில் ஜீவாத்மா பரமாத்மா இருக்குது இவர்கள் வெயிலும் நிழலும் போல வேறானவர்கள் அதாவது அசம்சாரி பிரம்ம சம்சாரி ஜீவகா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறார்கள் இந்த ஜீவன் கர்மபலனை அனுபவித்துக் கொண்டு சம்சாரியாக இருக்கிறான் இதத்தான் மந்திரம் சொல்லுகிறது அதனால அடுத்த மந்திரம் இதனுடைய தொடர்ச்சியை சொல்றது எஸ் சேதுரீ ஜானாம் அக்ஷரம் பிரம்மயத் பரம் அபயம் தித்தேர்ஷதாம் பாரம் நாச்சிகேதும் எஸ் சேத்துரிஜானாம் அக்ஷரம் பிரம்மயத் பரம் அபயம் தித்தேருஷதாம் பாரம் நாச்சிகேதும் இங்கே உபநிஷத்தை என்ன சொல்கிறது நமக்கு ஃப்ரீ வில்லும் சாய்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்குள்ளேயே ஆண்டவன் இருக்கார் ஆனந்தம் நம்மிடத்துலேயே இருக்குது நம்மிடத்துலேயே இருக்குல்ல ஆனந்தத்துக்கிட்ட தான் நம்ம இருக்கோம் எது நல்லா இருக்கு யோசிச்சு பாருங்க ஆனந்தம் நம்மக்கிட்டே இருக்குங்கிறது நல்லாயிருக்கா நாம் ஆனந்தத்துக்கிட்ட தான் பிரியாமல் இருக்கோங்கிறது கரெக்டா எது நல்லா இருக்குன்னு நீங்களே போட்டுக்கோ ஆனந்தம் நமக்குள்ளேயே இருக்குங்கிறதுக்கு பதிலாக ஆனந்தத்தில் தான் நாம் எப்போவுமே இருக்கோம் கங்கையில் இருந்துட்டே இருக்கிற மாதிரி சொன்னேன் அந்த கங்கை உதாரணத்தை ஞாயம் வச்சு அதான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் கடவுள் கடவுள்னு சொல்கிற போது நம்ம எப்போ பார்த்தாலும் தட்சிணாமூர்த்தி ரூபம் வெங்கடாஜலபதி ரூபம் பராசக்தி ரூபம் இந்த ரூபமாகவே பார்த்து பார்த்து மனசுக்கு சம்ஸ்காரம் ஏற்பட்டதுனால உள்ளுக்குள்ளே எங்கேன்னா மைண்டுக்கே ஃபார்ம் இல்லைங்கிற போது தாட்டுக்கே ஃபார்ம் எல்லாம் இல்லைங்கிற போது பகவானுக்கு மாத்திரம் ரூபமாக இருக்க போகிறது சொல்ல போனால் நமக்கே வாஸ்தவமாக ரூபம் கிடையாது நமக்கு ரூபம் கிடையாதுங்கிறது தூக்கம் நிரூபிக்கிறது நமக்கு ரூபம் இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கிறதே நமக்கு அஜ்யானம் நமக்கே ரூபம் கிடையாது நான் ஒரு ரூபி நான் ஒரு நாமீ அப்படிங்கிறதே ஒரு அஜானந்தான் நான் வடிவமுடையவன் நான் பெயருடையவன் என்பதே கற்பனை உண்மை கிடையாது எனக்கேது நாமம் எனக்கேது ரூபம் அனாம அரூப்ப நான் ரூபம் ரூப ரூபம் கிடையாது எனக்கு அகம் அரூபா அஸ்மி அகம் அனாமாஸ்மி பெயரற்றவனாக இருக்கிறேன் வடிவமற்றவனாக இருக்கிறேன்ங்கிறதான் உண்மை இந்த வடிவமும் பெயரும் என் மீது கற்பிக்கப்பட்டவை உபாதி மித்யா உபாதி மாயா உபாதி இதுக்கு போய் நான் இவ்வளோ சத்தியத்துவம் கொடுக்குறேன் அது மாத்திரமில்லை நிறைய நாமரூபங்கள் என்ன சுற்றி இருக்குது அத்தனை நாமரூபங்களுக்கும் நான் சத்தியத்துவம் கொடுத்துட்டு அவஸ்தப்படுறேன் ஆகா இங்கே என்ன சொல்கிறார் இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியம் என்னென்னா நமக்கு ஏற்கனவே சொன்னார் ஸ்ரேய்ச்ச பிரேயஷ மனுஷமேதா அந்நேயோன்ன துதைவப் முதல் அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி முதல் ரெண்டு மந்திரம் அதே மாதிரி தான் இந்த மந்திரம் நமக்கு வாழ்க்கையில் ரெண்டே வழிதான் தர்மம் பிரம்மம் ரெண்டு சொல்கிறது இந்த மந்திரம் ரொம்ப அழகாக சொல்கிறது தர்ம அனுஷ்டானத்தினால நாம் துக்கத்தை ஜெயிக்கலாம் பிரம்ம ஜானத்தினால துக்கத்தை ஜெயிக்கலாம் முறையான வாழ்க்கை முறையினால் துன்பத்தை வெல்லலாம் இன்பத்தை உணரலாம் இறைவனை நமது உண்மை ஸ்வரூபமாக உணர்வதால் நாம் துன்பத்திலிருந்து விடுபடலாம் என்றும் இன்பமாயிருக்கலாம் அதைத்தான் இந்த மந்திரம் சொல்றது ாம் யா சேத்து தம் நாச்சிகே தம் ஷகேமகி அப்படி புரிஞ்சுக்கணும் ஈஜானா நாம்னா வழிபடுபவர்கள் கடவுளை தனக்கு வேறாக கருதி வழிபடுபவர்கள் அப்படியும் போட்டுக்கலாம் தப்புல அவர்களுக்கு சேத்து எதுன்னா சேத்துன்னு சொன்னா கடக்கிறதுக்கு சாதனம் இப்போ பாலத்துக்கு பேரு சேத்துன்னு பேரு ராம சேத்துன்னு சொன்னால் கிராஸ் பண்ணுறதுக்கு எது சாதனமா இருக்கோ அதுக்கு பேர் சேத்து இப்போ கடல் பெருசாக இருக்குது அந்த கடல்ல வந்து கடலில் நம்ம நீந்தி போகிறதோ நடந்து போகிறதோ நடக்காது அது கஷ்டம் நம்ம அந்த பக்கம் போகணுன்னு நினைக்கிறோம் ஆனால் கடலுக்கு அப்பால் இருக்குது மன்னார் அங்கே இருக்குது ராமேஸ்வரம் இங்கே இருக்குது இங்கேருந்து அங்கே போகணும்னா அதுக்கு கடக்கிறதுக்கு ஒரு வழி வேணும் கடக்கிற உபாயம் அதுக்கு பேர் சேத்துன்னு பேர் நேற்றி கூட ஒரு சாமவேத மந்திரம் சொன்னாங்க சேதூன் ஸ்தர துஸ்தரான் ரொம்ப அழகான சாமவேத மந்திரம் சேது வாழ்க்கையில் நமக்கு துன்பத்தை கடப்பதற்கு வழிமுறை ஏன் என்ன அப்படின்னா நிறைய தானம் பண்ணு நம்பிக்கையோடு இரு உண்மையை பேசு அப்படின்னு வேதம் சொல்கிறது ராகத்தோடு சொல்கிறது சே தூன் ஸ்தர சே தூன்னு பகுவச்சனம் வேறு ஸ்தர அதாவது கடக் கடப்பதற்குரிய சாதனங்களை பயன்படுத்தி கடந்துவிடு அப்படிங்கிறது வேதம் இது ராகமாக பாடுறது கடப்பதற்குரிய சாதனங்களை கொண்டு கடந்து விடு கடப்பதற்குரிய சாதனங்களை கொண்டு கடந்துவிடு கடப்பதற்குரிய சாதனங்களை கொண்டு கடந்து விடு முடியுமா முடியுமா முடியுமா முடியுமே முடியுமே முடியுமே எதுவும் சொல்லுது தமிழில் சொன்னால் எப்படி இருக்குது பாருங்க சம்ஸ்கிருத சொன்னால் புரியலை துஸ்தார துஸ்த ராஸ்த ரா தானே நாதானம் தானே நாதானம் தானே நாதானம் என்ன அர்த்தம் தெரியுமோ அதானத்தை தானத்தினால் கடந்து விடு தானந்தான் சேத்து அதானத்தினால் வர்ற துக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு தானங்கிற சேத்துவை பயன்படுத்தி சுகத்தை அடை அழகா சொல்றது சாமவேத மந்திரம் இங்கேயும் இந்த கருத்து தான் சொல்லப்படுறது இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் ஓம் சகனாவ சகனௌன்தூ சஹ வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீ தமஸ்துமாவித்விஷாவகை ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஈஷரோ குருராத் மூர்பேதவி வோமவாத்தேயிணா மூத்த மூல்லா வாழி எங்கள்மோனி அன்பர் வாழி பராப்பாஷா ஆதிகுநாமி